नमो சச்சிந்த க்ரிஷ்டிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கி ர ஜாஸ்க்கம் வந்தே ஷாதிலய முனி சகூ புருஷோத்தமஸ்பா சகசிரநவ் நருச்சியை கமுதகு குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோனில அமிராஷோ மிருதவ சர்வோமுக குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவன அனில அப்படிங்கிற நாமங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசி வகுப்பில் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இனி அமிர்தாஷாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் ஸ்வாத்மா அஷ்நாதி அமத்தம் அமத்த சுரான் பாயயிவ் ஸ்வச்சா அமத்தமனஃபல வாஞ்சிவாத்மா அஹ ஆஷ ஆசாங்கிறதுக்கு அஷ்நாதி இது ஆசா ஸ்வ ஆத்மா அதாவது அமுதமயமான ஆத்மா ஆத்மாத்வத்தை ஆத்மானந்தம்னு அர்த்தம் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறார் ஆஹ உபனிஷத்தில் எல்லாம் இருக்கு இல்லையா சோஷ்ணு தே சர்வான் காமான் சஹா அதே தான் வேறு ரூபத்தில் இங்கே சொல்லப்படுகிறது அழியாத தனது பேரின்பத்தை உணர்பவர் நுகர்பவர் அனுபவிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் ஆத்மானந்த மூர்த்திகின்னு அர்த்தம் எதையும் சார்ந்திருக்கிறது இல்லை தானே ஆனந்தம் என்பதை உணர்ந்து ஆனந்த வடிவமாக இருப்பவர்னு அர்த்தம் அமிர்தாஷானா ஸ்வரூபானந்தா இத்தியர்த்தா அமிர்தவத்தை அமிர்தம் ஸ்வரூபானந்தா தம் அஷ்னாதி அனுபவதி அப்படி சொல்கிறார் அப்புறம் அடுத்தது பாஷியத்தில் மதித் ரெண்டாவது மீனிங் மதித்தம் அமிர்தம் சுரான் பாஜகித்வா ஸ்வயம் ச அஷ்னாதி இதுவா அமிர்தாஷா அந்த பார்க்கடலை கடைஞ்சபோது வந்த அமிர்தத்தை தேவர்களை எல்லாம் அருந்தும்படி செய்து தானும் அருந்தினாராம் அதனால் அமிர்தாஷா அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் இதுதான் முக்கியமானது மூன்றாவது ஒரு அர்த்தம் அமிர்தாஹ அமிர்தா அவினஸ்வரஃபலத்வாத் ஆஷா அமிர்தா ஆஷான்னு சொன்னால் அழியாத ஆசை ஆ வாஞ்சா அசை இது வா இதுக்கு தான் நிறைய அர்த்தங்கள் வியாக்கியானக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா அமிர்தா ஆஷா அழியாத ஆசை அழியாத ஆசையாக இவருடைய ஆசை அழியாதது இறைவனுடைய ஆசை அழியாதது அப்படின்னா இறைவன் மேல் நாம் வைத்திருக்கிற ஆசை நிச்சயமாக அழியாத பயனை கொடுக்கும்னு அர்த்தம் அழு இது பொருள் மேலே வச்சிருக்கிற ஆசை பொருள் மேலே நாம் வச்சுருக்கிற ஆசை குடும்பம் உறவுகள் இது மேலே வச்சுருக்கிற ஆசையெல்லாம் நிலையில்லாத பலனைத்தான் கொடுக்கும் அது அழிகின்ற பயனை கொடுக்கும் இது அழியாத பயனை கொடுக்கும் ஆசை இறைவனுடைய ஆசை அழியாத பயனை கொடுக்கக்கூடியது இதற்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக கொடுத்துருக்கிறார் தாரக பிரம்மானந்த சுவாமி அதை நம்ம பார்க்கலாம் அமிர்தான்னு சொன்னால் அவினஸ்வரா ஆஷா பாஷ்யத்தில் அப்படி இருக்குது அவினஸ்வரா இதில் அனஸ்வர ஃபலத்வாத்துன்னு இருக்குது இந்த கோரக்பூர் புக்கில் இவருடைய வியாக்கியானத்தில் அவினஸ்வர ஃபலத்வாத் இந்த அர்த்தமும் இருக்குதுன்னு போட்டுக்கிறார்கள் போட்டிருக்கிறார்கள் அனஸ்வரஹா ரெண்டு ரீடிங் இருக்குது அஹ அவினஸ்வரா ஆஷா அஸ்ய அப்படின்னு சொல்லி இது பகுவ்ரீகி சமாசம்னு சொல்லுவோம் அமிர்தா அமிர்தாங்கிறதுக்கு இச்சைக்கு எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அழியாததுன்னு ஒரு உபச்சாரமாக சொல்லப்படுறது கௌணம் அவினாசித்வம் அதாவது பகவான் நினைக்கிறாரா அயம் முக்தா பபத்து இவன் மோக்ஷத்தை அடையட்டும் இது ஈஸ்வர கர்த்திருக்கா இச்சா முமுக்ஷு விஷயினி இச்சாங்கிறார் ஏன்னா இவன் ஸ்ரத்தா பக்தியோட பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் இவன் மோக்ஷத்தை அடையட்டும் அப்படின்னு பகவானுக்கு அப்படி ஒரு இச்சை ஏற்படுறதான் முமுக்ஷு விஷயமான ஒரு இச்சையான் முமுக்ஷு நிஷ்டா பிரம்ம விஷயினி ஜிஜாச ரூபாவா வாஞ்சா பௌத்யா அவன் இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்னென்னா முமுட்சுூனிடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இல்லையா அதாவது தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையே என்னுடைய ஸ்வரூபங்கிற வடிவங்கிறர் விபூதி அங்கே சொல்லியிருக்கார் அது கவுண கவுனம்னு பேர் அது முக்கிய ஆத்தியந்த இச்சைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அதாவது தர்மமான ஆசையாக நான் இருக்கிறேன் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தர்மமான ஆசையே பகவான் இவருக்கு பகவானுக்கு அழியாத ஆசை இருக்குதுன்னு சொன்னால் முமுக்ஷு வந்து மோக்த்தை அடையட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கான் பிரம்மபிஷயினி ஜிஜாசா ரூபாவா அதில் சொல்கிறார் இல்லையா தேஜஸ் நான் இருக்கேங்கிற மாதிரி மோமுக் மோக்ஷத்தை விரும்புகிறவனுடைய மோக்ஷ இச்சையே பகவானுடைய ஸ்வரூபமாக அந்த முமுக்ஷுத்வம் இன்னொரு பாஷையில் சொன்னால் சுப இச்சான்னு சொல்லுவார்கள் சுப இச்சா அழியாத முக்தியை கொடுக்கக்கூடியது ஆக மோட்சத்தை விரும்பக்கூடிய ஆசையாக பகவானுடைய ஆசை இருக்கிறது பகவான் எதை ஆசைப்படுறாருன்னா எல்லாரும் மோட்சத்தை விரும்பட்டோம் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறாராம் நான் அர்த்த காமம் தர்மமெல்லாம் வச்சிருக்கேன் இருந்தாலும் எல்லாரும் மோட்சத்தை விரும்பட்டும் அப்படிங்கிற ஆசையை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு ஆக அவினஸ்வர பலகம் முமுக்ஷு விஷயக்க வாஞ்சா ஆசிரியா ஈஸ்வரா ஆக முமுட்சுக்கிட்ட இருக்கிற ஆசையாகவும் இருக்கிறார் மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணுங்கிற ஆசை அவர்கிட்ட இருக்கு அப்படி ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் இருக்குது இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார் அவர் விவரத்தாரர் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுற கர்மானுஷ்டானம் இருக்கேன் அதையும் ஆஷாங்கிறார் அது வந்து காலப்போக்கில் சித்த சுத்தியை கொடுத்து மோக்த்தை கொடுக்கக்கூடியதுனால ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுற கர்மா நிஷ்காம தர்மானுஷ்டானங்கிறதும் அமிர்தாஷா அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுகிறார் ஆ மூன்று அர்த்தம் அமிரம் அஷ்நாதி அமிராச அப்புறம் வந்து அமிரம் ஸ்வயம் அஷ்நாதி இதுவா அமிராச அப்புறம் அமிர்தா வாஞ்சா அஸ்ய்தி வா அனஸ்வரஃபலாத் அப்படிங்கிறார் அந்த அனஸ்வரஃபலத்துவாத்துங்கிறது மோட்சபலன் அர்த்தம் மோக்ங்கிற ஃபல மோக்ஷம் இவனுக்கு ஏற்படட்டும் அப்படிங்கிற ஆசை அப்புறம் இன்னொன்று மோட்சத்தை விரும்புகிறவனுடைய ஆசையாக இவர் மோக்ஷத்தை விரும்புகிறவனுடைய ஆசையாகவே இவருடைய ஆசை இருக்குது அப்படி ஒரு அர்த்தம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுற கர்மாவும் அமிர்தாஷா அதையும் அவர் வாங்கிக்கிறாராம் இந்த நிஷ்காமன் ஈஸ்வர்ப்பண புத்தியோட கர்மா இது பண்ணுறான் அந்த அந்த அதை பகவான் வந்து அதை ஸ்வீகரிச்சுக்கிறாராம் அந்த அர்த்தத்துலையும் அமிர்தாஷான்னு இருக்குது ஆக உண்கிறதுங்கிற அர்த்தம் இருக்குது ஆசைங்கிற அர்த்தம் இருக்குது அமுதத்தை புஷிப்பவர்னு ஒரு அர்த்தம் அமுதத்தை விரும்புபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆத்மானந்தத்தை அனுபவிப்பவர் அமிர்தாஷகான்னா ஆஷகாங் ஆஷகாங்கிற ரெண்டு அர்த்தத்தில் கொடுத்துருக்கோம் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறவர் அமிர்தத்தை பருகினவர் க பார்க்கடலை கடைஞ்சபோது அது புராணக்கதை ஆக முக்தி முக்தி பக்தர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் பக்தர்களுடைய முக்தி ஆசையாக இவருடைய ஆசை இருக்கிறது அப்புறம் கர்ம பலனாகிய நிஷ்காம தர்மானுஷ்டானத்தில் பண்ணக்கூடிய ஈஸ்வரார்ப்பணத்தை இவர் ஸ்வீகரிச்சுக்கிறார் அதுதான் அமிர்த ஆசா அதுவும் உண்றதுங்கிற அர்த்தத்தில் இருக்குது ஆக அனுபவிக்கிறதுங்கிற அர்த்தம் அனுபவிக்கிறதுலே ரெண்டு பாஹ்யமாக அனுபவிக்க அமிர்தத்தை சாப்பிட்டார்னு ஆத்மானந்தத்தை நுகர்றாருன்னு ஒரு அர்த்தம் அப்புறம் பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கட்டும்னு ஆசைப்படுறது பக்தர்களுடைய மோட்ச இச்சையாகவும் இருக்கிறது ஈஸ்வர அர்ப்பண புத்தியாக இருக்கிறத ஸ்வீகரிச்சுக்கிறது இத்தனை அர்த்தம் இதற்கு அழகாக உபதேசிக்கப்பட்டிருக்கு அடுத்தது அமிர்தவப்பு மிருத்தம் மரணம் தத்ரகிதம் வப்புஹு அஸ்ய இதி அமிருத்தவப்புஹூ அமிருத்த ஷரீரம் மிருத்தம்னா என்ன மரணம் தத்ரகிதம்னா என்ன மரணரகிதம் வப்புஹு இவருடைய சரீரம் மரணரகித சரீரம்னா என்ன அர்த்தம் அசரீரம்னு அர்த்தம் சரீரம் வந்தாலே அது வந்து பரிச்சின்னாயிடும் ஆகவே ஓணன்னா அவர் விக்கிரகம் எடுத்துப்பார் வடிவம் எடுப்பார் அந்த வடிவத்தை மறைச்சுடுவார் அவருக்கு அந்த சக்தி இருக்குது அதனால் இதெல்லாம் சா உபநிஷத்துக்கள் எல்லாம் தே விக்கிரகங்கள்லாம் உண்டா இல்லையா வடிவம் உண்டா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் இருக்குது ஆகவே உண்மையில் வடிவம் அற்றவர்கள் அவர்களுடைய யோக சக்தியினால் வடிவத்தை கொண்டு வரவும் முடியும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாயா சகித்த அந்த சைதன்யத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது மாயினால் ஆக மரணமில்லாத சரீரத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சர்வஜா சர்வம் ஜானாதி இ சர்வஜா எஸ் சர்வஜர்வவி இதிஸ்ருதே அனைத்தையும் அறிகின்றவராக இருப்பதால் சர்வஜன் ஆம்னீஷியன்ட்டுன்னு சொல்கிறோமே அதே தான் அதுக்கு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் முண்டகோபனிஷத்து முதல் கண்டம் முதல் முதல் முண்டகம் முதல் கண்டம் ஒன்பதாவது மந்திரம் எஸ் சர்வஜ சர்வவித்து எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர்னு சொல்லியிருக்கு அப்புறம் அடுத்தது சர்வத்தோ முக அமிராசோ அமதவப்புஹு சர்வஜ சர்வத்தோ முகா எங்கும் முகங்களை உடையவர் பகவத்கீதையை கோட்புன்ற ஆச்சாரியர் சர்வத்தோக் கஷிஷிரோ முகம் இது பகவதாத் சர்வத்தோ முகா எங்கு எல்லா இடத்துலையும் அவருடைய பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் சர்வஜனைத்தான் வேறு விதமாக சொல்கிறது சஹசிரசீருஷா புருஷா மாதிரி எங்கும் அவருடைய முகம் சர்வதஸ் சர்வதிபாதம் தத்து சர்வத்தோக்ஷி சிரோமுகம் அப்படின்னு பதிமூணாவது தேயத்தில் நியேய பதார்த்தமாக சொல்கிற போது சொல்லப்பட்டிருக்கு ஆகவே வடிவமற்ற அவர் பல்வேறு வடிவங்களை உடையவராகவும் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலேயும் இருக்கிறார் அழியாத வடிவமுடையவர் அழியாத வடிவமுடையவர் எல்லாம் அறிந்தவர் எங்கும் கண்களையும் முகத்தையும் எங்கும் கண்களையும் தலைகளையும் வாய்களையும் உடையவர் அதை தான் இங்கே கோட் பண்ணுறார் சர்வத்தோ முகஹா சதர்ம முகம்னா வாய் எங்கும் அவருடைய வாய் எங்கும் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் முகம்னா முகமண்டலம் எடுத்துட்டாலும் சரி வாய் நடுத்துட்டாலும் சரி எல்லா சொற்களும் அவர் அவருடைய அவரே அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் ஓ அடுத்த ஸ்லோகம் नूती उवलोक सुलभस्ुव्रत सििश्शत्रुतापन न्यग्रोधो दुमशाणूराध्रषूदन सुलभस्ुव्रत सिद्ध शत्रुजिश्शत्रुतापन न्यग्रोधो दुमश्वत्थ चाणूरांध्रषूदन சுலபா சுவிரத சித்தா சத்ருஜித் ஷத்ருதாபனா நெக்ரோதா உதும்பர அஸ்வத்தூராந்தூதன அஞ்சு நாலு ஒன்பது நாமாக்கள் இருக்குது ஒரு நூறு நாம அர்த்தம் பார்க்கலாம் இப்போ முதல்ல சுலபா சுலபாங்கிறதுக்கு அர்த்தம் பாஷ்யம் பத்தபுஷ்பலபு புஷ்பலு தோயு அக்கீத்தலு சதை சத்துசு பி கல புருஷே புராணே முக்கியை கிரித்த பிரயத்ன மகாபார்த்தா ஆனால் கருட புராணத்துலேயும் இது இருக்குதுன்னு சொல்லி கீழே ஒரு ஃபுட் கொடுக்கப்பட்டிருக்கு மகாபாரதில் சொல்லப்பட்டிருக்கான் சுலபாங்கிறதுக்கு கீதையிலேயும் தஸ்யாகம் சுலபார்த்த நித்திய யுக்தசிய யோகினா அப்படின்னு பகவத்கீதையிலையும் வந்திருக்கு ஆக பத் இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்திரம் புஷ்பம் நல்லா சொல்லியிருக்கு பகவான் பக்தினால் அடையப்படுறாங்கிறதுக்கு சொல்கிறார் பத்திர புஷ்ப பலாதிபி பலாதிபி பக்தி மாத்திர சமர்ப்பித்தைஹி பத்திரம்னா இலை புஷ்பம்னா பூ பழம்னா பழம் முதலானன்னு போட்டிருக்கு அப்புறம் வந்து ஜலம் ஜலமோ பாலோ இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் இதெல்லாம் விலை மதிப்பற்று அக்ரீத்த லப்யேஷு இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாதான் இதெல்லாம் அருளால் தான் கிடைக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அது மாத்திரம் இல்லை இதுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டியதுமில்லை அக்ரீத்த லபியுங்கிற இதுக்கு பணம் கொடுத்தும் வாங்க வேண்டியதில்லை விலை மதிப்பற்றது இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இதாக பத்திரம் புஷ்பம் பலம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இப்போ எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இங்கே ஆசிரமத்திலே புஷ்பங்கள்லாம் இருக்குது அப்புறம் பத்திரம் இருக்குது புஷ்பம் இருக்குது பழங்களும் நல்லா காய்க்கிறது மரங்கள்லாம் இருக்கிறதுனால ஜலத்துக்கும் பஞ்சம் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பைசா கொடுக்குறதில்ல ஆஹா அக்ரீத்தலு அது முதல்ல என்ன சொல்கிறார் பத்திர புஷ்ப ஃபலாதிபி பக்தி மாற்ற சமர்ப்பித்தை பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியாக பிரய்ச்சி ததம் பக்தி பிரதம் அஷ்னாமி பிரயத்தாத்மனா ஏற்கனவே ஒரு இடத்துல இதை கோட் பண்ணியிருக்கார் அதனால் இங்கே வேற சொல்கிறார் ஆ சுகேன லப்யத்தே பகவான் அடையிறது ரொம்ப சிம்பிள்ப்பா அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பெரிய தங்கக் கோயிலெலாம் கட்ட வேண்டியதில்லை சிம்பிளாக பகவான் அடையலாம் அவர் வந்து பக்தியை தான் எதிர்பார்க்குறார் நீ பெரிசா பண்ணுறையா சின்னதாக பண்ணுறையான்னு பார்க்கறது அவர் பக்தி இருக்கா இல்லையான்னு பார்க்குறார் இந்த பக்திங்கிறது ஹிரதயத்தில் இருக்கிற அந்த தூய்மையான அன்பு புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டுங்கிறார் திருமூலை புண்ணியம் பண்ணணும்னால் ஒன்றும் கஷ்டமே இல்லை பணக்காரந்தான் புண்ணியம் பண்ணணும்னு இல்லை பரம ஏழையும் புண்ணியம் பண்ண முடியும் அதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு சௌலபியம் சுலபமானது பக்தி பிரதானம் யாராக இருந்தாலும் சரி எப்ப அதாவது எந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே சமர்ப்பிதைகி சுகேன லப்யத்தே அநாயாசமாக அவரை அடைஞ்சு விடலாம் பகவான் அதாவது ஒரு வில்லத்தை ஜலத்தை விட்டு ஒரு வில்வத்தை வச்சுவிட்டால் அவர் திருப்தி அடைஞ்சிடுவாராம் ஆசுதோஷி அனுகிரகம் பண்ணிவிடுவாராம் விரைவில் மகிழ்ச்சி அடைபவர் அப்படின்னு அர்த்தம் ஆ பத்திர புஷ்பஃபலாதிபி பக்தி மாத்திர சமர்ப்பித்தை சுகேன லபியத்தை இது சுலபா சுகமாக அனாயாசமாக அடைஞ்சுவிடலாம் பக்தி இருந்தால் பக்தி இல்லைன்னா எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அடைய முடியாது அது மாத்தமல்ல இது வெலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத ஸ்லோகம் சொல்கிறது மகாபாரதில் பத்தி புஷ்பு ஃபலேஷு தோயு அக்கீத்தலியே அக்கீத்தலு பற்றி புஷ்பு சதவ சதா சத்சு சத் சதா சதாத்தியேகலே புருஷே புராணே புஷ்பங்களால் அர்த்தம் இங்கே அதாவது இதை வந்து திருத்தியா பக்தி அர்த்தத்தில் போட்டுக்கணும் பத்திரேன பத்ரைகி புஷ்பைகி பலைகி தோயைஹி அதனால் என்ன பண்ணுறது அது சதா சதா சத்சு சதா ஏவ பக்தியேக்க லப்ய எப்பொழுதும் பக்தியினால் அடையப்படுபவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட புருஷே புராணே அந்த புருஷனிடத்தில் அந்த புருஷனிடத்தில் புராணமான பழமைக்கும் பழமையான புதுமைக்கும் புதுமையான யாண்ட் எப்பொழுதும் இருக்கிற காலத்தை கடந்த அந்த நிறைவான பரம்பொருளை பக்தியினால் அடையக்கூடிய அந்த பரம்பொருளை முக்தியின் பொருட்டு முக்தியின் பொருட்டு அடையக்கூடிய அந்த பர கடவுளை அடைவதற்கு கதம் பிரயத்னா நக்கிரியே இதுக்கு கூட ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் கான்டெக்ஸ்ட்டு தெரியல எந்த இடத்துல இருக்குது மகாபாரதத்தில்னு தெரியல கருட புராணத்தில் இங்கே போட்டிருக்கு நம்பர்லாம் போட்டிருக்கு முதல் அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஏழாவது இது அதுக்கப்புறம் அதில் முப்பத்திரெண்டாவது அப்படின்னு போட்டிருக்கார் கருட புராணத்தில் கருட புராணத்துலேயும் இது அவைலபிள் ஆச்சாரியார் இதை வந்து மகாபாரதம்னு போட்டிருக்காரு அதாவது பகவான் ரொம்ப சிம்பிளாக அடைய முடியும் கடவுளை அடையிறது மோட்சம் வேணும்னா பகவானை பூஜை பண்ணினா பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் ஜனங்கள் ஏன் இதுக்கு எளிமையாக அடையக்கூடிய விஷயத்துக்கு ஏன் மனசாந்தியை சிம்பிளாக அடைஞ்சு விடலாம் அதுக்கு வழி இருக்கிற போது அதுக்கு ஏன் ஜனங்கள் பிரயத்தனம் பண்ண மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னு ஆதங்கப்படுற ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப எஃபர்ட்டு போட்டுன்னு அநாய ரொம்ப ஆயாசப்பட்டுகிண்டு எத்தனையோ காரியங்களை பண்ணி கடைசியில் அசாந்தியாக இருக்கிறார்கள் ஆக ஒரு ஒரு காரியம் சிம்பிளாக பண்ணிட்டு சாந்தியோடு இருக்க முடியுமே அங்கே தான் வந்து அறியாமை மாயை வேலை செய்கிறது அக்ஞானம் மாயினால்தான் ஜனங்கள் இப்படி எளிமையாக அன்பர்க்கு எளியம்பார் தாய்மானவர் அன்பருக்கு எளியையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஆனந்தம் வந்து அடையிறது ரொம்ப சுலபம் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப சுலபம் ஆசை இல்லைன்னா ஆனால் ஆசை ஆசைனால்தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நம்மளை இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சாந்தியை கெடுக்கிறது ஆசைக்கு காரணம் அஜானம் ஆகவே இதை நாம் சரி பண்ணணும் அதுக்கு பகவான்கிட்ட பக்தி பண்ணினா அவர் நமக்கு குருவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடுவார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னர் தாய்மானவர் கோயில் கோயிலாக போங்கோ அங்கங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ அங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் மூர்த்தி தலம் அந்த இடத்துக்கு போகிறது அந்த ஸ்தலம் அங்கே இருக்கிற தீர்த்தம் முதல்ல அந்த இடத்துக்கு போகணும் மதுரைக்கு போகணும் பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்து இப்பெல்லாம் பண்ண முடியாது ஒற்றாமரை குளத்திலையோ வைகைலேயோ ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணணும் இப்படி பாரத தேசத்தில் எத்தனை அத்தனை க்ஷேத்திரங்களுக்கும் போய் என்ன பண்ணுறதுனா பாபத்தையெல்லாம் போக்கிக்கிறது புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கிறது இப்படி நம்முடைய முன்னோர்கள் அந்த கோணத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ தான் பணத்தாசையும் பொருள் இது இந்த மற்ற ஆசைகளில் ரொம்ப அதிகமாக முங்கி போய் ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட சாமானிருக்கு அதை விட்டுட்டு வேறு போகிறதுக்கு துக்கமும் அதிகமாக இருக்குது எல்லாம் அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கும் ஆ ஏன் இதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ரொம்ப கருணையோடு சொல்லியிருக்கிறார் பத்திர புஷ்பேஷு ஃபலேஷு தோஜேஷு அக்கிரீத்தலு சத்சு சதா பக்தியேகலே புருஷே புராணே முக்தியை கதம் பிரயத்னா நிறியத்தை ரொம்ப ஸ்லோகம் इनी इन अड़द सुव्रत आ सुलभ सुव्रता के अर्थ पाकर शोभन व्रतयती भुंक्ते योजना व्रत शोभन व्रतयती भुंक्ते भोजना सुव्रत शोभन मुक्त இந்த பாடத்தில் முக்தௌனு ஒரு ரீடிங் இருக்குங்கிறார் முக்தியைன்னு போட்டிருக்கு நம்ம படித்தோம் முக்தவுன்னு ஒரு ரீடிங் இருக்குதுன்னு போட்டிருக்கார் ஷோபனம் விரதம் நியதா சில புஸ்தகங்களில் இந்த ஸ்லோகம் காணப்படுறது இல்லைங்கிறார் சோபனம் விரதயதி புங்கே அதாவது குச்சேலர் சுதாமா அது மாதிரி பக்தர்களால் கொடுக்கப்பட்டதை அந்த அவளை எல்லாம் அனுபவிக்கிறாராம் சுஷ்டு விரதயத்தி ரெண்டு அர்த்தம் இது சுவ்விரதாங்கிறதுக்கு அனுபவிக்கிறார்னு அர்த்தம் சாதாரணமாக விரதம்னா சாப்பிட்றது இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் இருக்குங்கிறார் சுவ்விரதம்ங்கிறதுக்கு ஒன்று பக்தர்களெல்லாம் அன்போடு கொடுக்கக்கூடிய பொருளை சந்தோஷமாக சாப்பிட்றாராம் விரதயத்தின்னா உண்கிறாருங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது ஆக நல்ல விரதம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் அல்லது சுஷ்டு விரதயத்தி அப்படின்னா என அர்த்தம் போஜனாத்து நரநாராயண ரூபமாக இருந்து தபஸ் பண்ணினார் சாப்பிடாம ஆக சிறந்த விரதம் உடையவர் மேன்மையான விரதத்தை உடையவர் அப்படின்னா அர்த்தம் பக்தர்கள் தருவதை அருந்துகின்றவர் மற்ற பொருள் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தவம் செய்பவர் உண்ணாமல் இருப்பவர் பக்தர்கள் தரும் உணவை அன்போடு ஏற்பவர் இரண்டு பொருளும் சு சுரதாங்கிற சப்தத்துக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு சோபனம் விரதயதி புங்க்தே போஜனான் நிவர்த்தத்தை இதுவா சுப்ரதா அந்த அதில் வந்து சுதாமாங்கிறது வியாக்கியானக்காரர்கள் கு சுதாமாங்கிறது குச்சேலருக்கு ஒரு பேர் குச்சேலர்கிறது பாப்புலராக இருக்குது தமிழ்நாட்டில் குச்சேலோபாக்கியானம் அவர் பேர் சுதாமா குச்சேலர் அது அந்த சுதாமாவோடு சேர்ந்த அவருடைய நண்பர் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அவருக்கு குழந்தைகள் அதிகம் அவர் அங்கே போய் கிருஷ்ணன்ட்டு இருந்து பொருள் வாங்க போனார் அதுக்கு அவள் எடுத்துகின்னு போனார் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த சரித்திரம் வரலாறு சித்தஹா சுலபா சுவ்ரத சித்தா அனன்ய அதீன சித்தித்வாத் சித்தா அனன்ய அதீன சித்தித்வாத் சித்தா அணிமாதி சா அதி அசிதி சித்தா சித்தன அதினசிவா சித்தா யாரையும் சார்ந்திராத சித்தியை உடையவர் அவருக்கு சித்தி சித்தி அணிமாதி சா அதிசயித்த அதி அனன்யி அப்படிங்கிறதுக்கு ஸ்வசி அதாவது எதையும் சார்ந்திராத சித்த வஸ்துவாக இருக்கிறவர்னு அர்த்தம் சித்த வஸ்துன்னா பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா சாத்திய வஸ்து சித்த வஸ்துன்னு இவர் என்ன சொல்கிறார் அனன்ய சித்திகிங்கிறதுக்கு மோட்சம் அல்லது ஞானம் என்று எடுத்துக்கலாம் அந்த அது மாத்திரம் இல்லை அந்த மோட்ச ஸ்வரூபத்திலையும் ஞானத்திலையும் இருக்கிறது ஸ்வத சித்தமாக இயல்பாகவே இருக்கிறது அனன்ய அதீன சித்தத்வா சித்தித்வாத் இவருக்கு இருக்கிற சித்தி அதீன சித்தினான்னு அர்த்தம் எதையாவது சார்ந்திருந்து சித்தி இல்லை நம்ம வந்து பகவானை சார்ந்திருந்து யோகத்தை சார்ந்திருந்து தபஸ் பண்ணி சித்தி அடையணும் இவர் யாரையும் சார்ந்திருந்து சித்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அவருக்கு எல்லாமே சித்தியாக இருக்குது அவருக்கு இந்த பவர்ஸும் இயல்பாகவே இருக்குது ஞானமும் இயல்பாகவே இருக்குது மோட்சத்தில் இருக்கார் அவருடைய மோட்சமே அவருடைய ஸ்வரூபம் ஆ கடவுளை அடையிறதுங்கிறது வேற மோக்ஷத்தை அடையிறதுங்கிறது வேற பிரம்மானந்தத்தை அடையிறதுங்கிறது வேற கிடையாது ஆக அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அனந அதீன சித்தித்வாத்து சித்தா அதாவது யாரையும் சார்ந்திராத தன்னையே சார்ந்திருக்கிற சித்தியை உடையவராக இருப்பதால் அவர் சித்தர் என்று சொல்லப்படுகிறார் அடுத்தது சுரஷத்ரவத்ரவ தான் ஜயதி இத்ருஜித் சத்ருஜிங்கிறதுக்கு அர்த்தம் சுரசத்ரவத்ரவ தான் ஜயதி இத்ருஜித் சுரந தேவர்கள் சத்ரவகன்னா சுர அவர்களுக்கு எதிரிகள் யார் அசுரர்கள் அவர்கள் தான் இவருக்கும் எதிரிகள் தேவர்களின் எதிரிகள் பகவானுடைய விஷ்ணுவினுடைய எதிரிகள் விஷ்ணுவினுடைய எதிரிகள் அவர்களை எல்லாம் வெற்றி கொள்கிறார் தேவர்களுக்காக வேண்டி அவ்வப்பொழுது அசுரர்களை எல்லாம் ஜெயிக்கிறார் அதனால் சத்ருஜித்து சுரசத்ரவகன்னா தேவர்களின் எதிரிகளை எதிரிகள் இவருக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் அந்த எதிரிகளை இவர் வெற்றி கொள்வதால் இவர் சத்ருஜித்து என்ற சொல்லால் பூஜிக்கப்படுகிறார் நமஸ்கரிக்கப்படுகிறார் சத்ருஜித்தே நமஹா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சத்ரு தாபனா சுரசத்ருணாம் தாபனாத் சத்ருதாபனஹ சுரசத்ருணாம் தேவர்களுடைய சத்ருக்களை எல்லாம் வாட்டி எடுக்கிறாராம் தேவர்களுடைய சத்ருக்களை வாட்டி எடுக்கிறதுனால சத்ருதாபனா அப்படின்னு பேர் சத்ருதாபனாய நமஹா அடுத்தது சுலப சுவிரத சித்தா சத்ருஜி சத்ருதாபனா அப்புறம் அடுத்தது நியரோதா நக்ரோதான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நிய நீழ ரோஹதி ரோஹத்தின்னு சொன்னால் சர்வதேஷம் உபரி வர்த்தி நெக்ரோதோதாங்கிறது ஆலமரம் நெக்ரோதி பூத்தானி அதாவது கீழருந்து முளைச்சு முளைச்சு வருதான் அதாவது விழுது விழுதாக போய் அங்கேருந்து கீழே போய் மேலேருந்து அந்த விழுது கீழே போய் இருக்கா ஆ சர்வேஷம் உபரி வர்த்தகே எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது ஸ்வேன அபரிச்சின்னஸ்வரூப்பேண சர்வேஷாம் அதாவது வரையறைக்குட்படாத ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எல்லா ச பிரமாதி சர்வேஷா உபரின்னா மேலாக இருந்தாலும் அல்ப அவித்யாசக்தி பரிச்சின்னஸ்வரூப்பேண நெக்ரோகதி அர்வாக்பூத பிரபஞ்ச ரூபேண ஜாயத்தை இது நெக்ரோதா சாதாரணமாக ஆல ஆலமரம்னு சொல்லுவோம் ஆலமர ரூபமாக இருக்கார்னு இங்கே அப்படி ஆலருமர ரூபத்தை இப்படி சொல்கிறார் அதாவது பிரம்மாதீனாமப்பி வர்த்தத்தை இது நெக்ரோதா வியாக்கியானக்காரர் கொஞ்சம் சரி பண்ணி சொல்கிறார் தான் வரையறைக்குட்படாதவராக இருந்தாலும் பிரம்மாதி தேவர்களுக்கு மேலானவராக இருந்தாலும் அறியாமை அதாவது அல்ப அவித்தியாசக்தி பரிச்சின்ன ஸ்வரூப்பேன இந்த பிரபஞ்ச ரூபமாக காட்சி அளிக்கிறார் அதான் ஊர்த மூலம் அதஷாக்கம்னு படிக்கிறோமே அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் நக்கு ரோஹதி நக்கு ரோஹதி அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சமாக ஆகிஇருக்கிறார் அருவூத்த பிரபஞ்சூப்பேணா நிறையோ நிறையே சம்யோஜ் ஜானஐஸ்வரையாத ஆவக ஆவ ஆவக்திபாவயித்த நகிரோத அஹ நியோ அனுஷுமா ஓஹாஹாங்கிறது அந்த தகாரம் வந்து ப்ரஷோதராதித்வாத்து ஹகாரஸ்ய தகாராதேஷாங்கிறார் அது ஒரு கிராமர் இது வந்து தகாரமாக காட்சி அளிக்கிறதுங்கிறார் ஆஹ் நெக்ரோகான்னு சொல்லணுமா நெக் ரோஹதி இது நெக்ரோகா ஆக பிரபஞ்ச ரூபமாக இருக்கிறார் அர்த்தம் வட்டவிருக்கமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது சர்வா பூத்தான அனைத்து பூத்தங்கள் நியிருத்தம் வணோதி நருணத்தீதிவா இன்னொரு அர்த்தம் இதில் இருக்கு இந்த பாஷியத்தை முழுக்க சரியாக படிக்கல நிய அர்வாக்கு ரிஹதி சர்வதிட்டு நகிரோதர ப்ஷோதராதி ஹக்கார ஹக்கார ஆதேச சர்வாணி பூத்தானி நக்ருத்திய நிஜ மாயாம் விரணோதி நிருணத்தி இதுவா ரெண்டு மீனிங் சொல்கிறார் இந்த நக்ரோத சப்தத்துக்கு அதாவது கீழே வளருகிறார் கீழே வளர்கிறார் அப்படின்னா அந் அர்த்தம் கீழே வளருகிறார்னா பிரம்மாதி தேவர்களுக்கு மேலாக இருக்கிறார்னு அர்த்தம் நக்ரோதா சர்வாணி பூத்தானி நியக்ருத்திய நிஜமாயாம் விணோதி எல்லாரையும் கீழே அதாவது கீழ்நிலைக்கு தள்ளி தன்னுடைய மாயாசக்தி மாயசக்தியை மறைக்கிறாராம் விருணோதி நிருணத்தி நியிருத்திய நியிருத்திய நிஜமாயாம் விருணோதி தமிழில் சொன்னால் கீழ் நோக்கி வளர்பவர் அப்படி சொல்லியிருக்கு சில புஸ்தகங்கள்ல அப்படி சொல்லியிருக்கு அதாவது கீழ்நோக்கி வளர்ந்தாலும் எல்லோருக்கும் மேலே இருப்பவராம் ஆக மேலே இருந்தாலும் கீழ் கீழ்நோக்கி பிரபஞ்ச ரூபமாக காட்சியளித்தாலும் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பந்தமில்லாத ஜீவாத்மாவுக்கு ஷரீரத்தை கொடுத்து தேக சம்யோகத்தை கொடுத்து பந்தப்படும்படி வாழ வைக்கிறாராம் அதாவது உயிர்களை கட்டுன்படி கட்டுண்ணும்படி செய்கிறார் உயிர்கள் உடம்பிலே கட்டு கட்டுப்பட்டு வாழும்படி செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் சர்வாணி பூதானி நெக்ருத்திய நிஜ மாயையை கொண்டு அவர்களை மறைக்கிறார் தடுக்கிறார் அப்புறம் அருள் புரிகிறார் ஆ மறைத்தல் அருளல்னு இருக்குது இல்லையா அதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்போ ரெண்டு மீனிங் நெக்ரோதகாங்கிற பதத்துக்கு வட்ட கீழ் நோக்கி வளர்பவர் அந்த நெக்ரோத விரக்ஷத்துக்கும் அது ஆலமரத்துக்கு இது சொல்கிறது உண்டு ஆனால் வட்டவிருஷாங்கிறத சொல்லல் ஆச்சாரியர் ஆனால் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் எப்படி ஆலமரம் கீழ்நோக்கி வளர்கிறதோ அந்த விழுதுகளை விடுறதோ அப்படி மேலே இருந்தாலும் கீழ்நோக்கி அந்த பிரபஞ்சத்தை இருக்கார் கீழ்நோக்கியவராக இருந்தாலும் மேல் நோக்கி மேலாகவே இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் பிரம்மாதி தேவர்களுக்கு மேலானவராக இருந்தாலும் பிரம்மாதி தேவர்களுக்கும் கீழான பிரபஞ்சமாகவும் அவர் காட்சி அளிப்பவர் பிரம்மாதி தேவர்களாகவும் கீழான பிரபஞ்சமாகவும் காட்சி அளிப்பவர் அது மாத்திரமல்ல எல்லா உயிர்களையும் உடம்பில் பந்தப்படுத்தி மாயினால் மறைக்கிறார் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிற மறைக்கிற சக்தி பஞ்சகிருத்தியத்தில் திரோதான சக்தியாக இருக்கார்னு அர்த்தம் ஆன் எக்ரோதாங்கிற சப்தத்துக்கு திரோதான சக்தி அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குறார் ஆஹா அதில் தகாரந்தான் விருணோதி தர் நிருணத்தி அங்கே தகாரம் நெக்ரோதா நெக்ரோகா நெக்ரோகான்னு ஒரு அர்த்தம் சொன்னார் நெக்ரோத ஹகா ஹக்காரத்துக்கு பதிலாக தகாரம் இருக்குன்னார் தகாரமே எடுத்துண்டாலும் மறைப்பு மறைக்கின்ற ஆற்றலாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அம்பராது கதா காரணத்துவேன இதி பருஷோதராச்வாம்பரம் அன்னாம் தின தாத்ம விஷ்வம் போஷயன் உதும்பரூ அன்னாம்பரம் அன்னா உபரம் ஷுத்தை ஊர்வர அப்படின்னு வேதத்தில் வாக்கியங்கள்லாம் இருக்கு ஊர்க்வா அன்னாத்தியம் உதும்பரம் உதும்பரகான்னு சொன்னால் அத்திமரம் அத்திமரத்துக்குத்தான் பேர் ஆக அத்திமரத்தை குருவாகவே பூஜை பண்ணுவோம் குரு ரூபமாக தத்தாத்திரேயர் அத் அத்திமரத்தில் அத்திமரத்துக்கீழே இருக்கிறதாக சொல்கிறது உண்டு தத்த குரு பாதுகைகள் எல்லாம் அத்திமரத்துக்கீழே தான் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் ஊருக்குன்னு சொன்னால் ஆகாரம்னு அர்த்தம் உணவாகி போஷிக்கிறதுனால உதும்பரம் இப்போ ஃபிக்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஃபிக் ட்ரீ தான் உதும்பரம் உத் அம்பரம் ஆகாஷம் அம்பரத்துக்கும் மேலாக ஆகாஷத்துக்கும் மேலானவராக இருப்பவர்னு அர்த்தம் ஆக உணவாகி எல்லோத்த எல்லாவற்றையும் கா பா எல்லாருடைய சரீரத்தையும் காப்பாற்றுறவர் அப்படிங்கிற அர்த்தம் அம்பராத்து உத்கத்தா காரணத்துவேன இது உதும்பரா அம்பராத்து அம்பரம்னா என்ன ஆகாஷம் அதுக்கும் ஓதும்பரஹ அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால் ஓக்கார ஆதேசம் வந்திருக்கு அப்படிங்கிறார் இல்லாட்டி என்னது எத்வா உதும்பரம்னா என்ன அர்த்தம் அன்னாத்தியம் அன்னாத்தியம்னா உணவாக இருக்கிறவர்னு அர்த்தம் ஆத்தியம் அன்னம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறவர் தேன ததாத்மனா விஸ்வம் போஷையன்னு சகரமாக இந்த அத்தி பழத்தை அத்திப்பட்டையெல்லாம் ரொம்ப விசேஷமானது என்று சாஸ்திரங்களில் காணப்படுகிறது குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப உயர்ந்த உணவாக காணப்படுகிறது சூரிய நமஸ்கார மந்திரங்கள் எல்லாம் இந்த ஔதம்பர சமித்தினால ஹோமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ ஊர்க்வா ஊர்க்வா உதும்பரஹா அன்னம்னு அர்த்தம் அஹ ஊர்க்வா அன்னாத்தியம் உதும்பரம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறார் நெக்ரோதோதும்பரா இத்தியற்ற விசர்க்கலோபே சந்தி ஆர்ஷா நெக்ரோதோதும்பரகா அப்படி வரக்கூடாது நெக்ரோதா உதும்பரகான்னு பிரிச்சிருக்கணும் அந்த விசர்க்கலோபம் வந்து விசர்க்கலோப சந்தி வந்து ஆர்ஷப் பிரயோகம்ங்கிறது வியாக்கரண விஷயம் இது நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த நெக்ரோதா உதும்பரகான்னு ரெண்டு நாமங்கள் இருக்குது இதை சேர்த்து சொல்கிற போது இலக்கண முறையில் நெக்ரோத உதும்பரகா அப்படின்னு விசர்க்கலோப சந்தி இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் நெக்ரோதோதும்பரகா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை நெக்ரோதோதும்பர நெக்ரோதும்பரஹா அப்படின்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அதாவது தன்னை பக் தாழ்ந்து பணிவோடு நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு கட்டுப்படுறவர் ஆனால் அதே சமயம் பிரபஞ்சத்துக்கு மேலாக இருக்கிறவர் மேலாக இருந்தாலும் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு சீக்கிரம் கீழே வந்து அனுகிரகம் பண்ணுறவர் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது அஸ்வத்தெக்ரோதாங்கிறது ஆலமரம் ஔதும்பராக நெக்ரோதோதும்பர நெக்ரோதா உதும்பரான் இருக்கு உதும்பரான்னா அத்திமரம் நெக்ரோதான்னா ஆலமரம் ஆலமரம் போன்றவர் ஆலமரத்தை வச்சுட்டு தத்வார்த்தம் சொல்லியாச்சு ஆஹா உதும்பராகங்கிறத வச்சுன்னு தத்துவார்த்தம் சொல்லியாச்சு இனி அடுத்தது அஸ்வத்தா ஊர்தூலம் அதாக்கம் அஸ்வத்தம் அஸ்வத்தம்ங்கிறது அரச மரம் ராஜவிரம்னு சொல்லுவோம் இந்த மூணுலேயும் இந்த மூணு மகாவிஷ்ணுவோட ரூபம் மரங்கள் விஷயத்தில் பார்த்தா கூட இந்த மூணு வ மரமும் ஜலத்தை நன்றாக சேகரித்து வச்சுக்கும் அதனால் ரொம்ப நாள் மழை இல்லாட்டாலும் இந்த மரங்கள்லாம் உயிர் வாழும் அப்பேற்பட்ட சக்தி படைத்தது இந்த மூன்று மரங்களும் அது இந்த விபூதியிலேயே இது சிறந்த விபூதியாக இருக்கிறதுனால இதை உயர்வாக சாஸ்திரங்கள் பேசுகிறது இங்கே தேனி ஆசிரமத்தில் தட்சிணாமூர்த்தியை சுற்றி இந்த மூன்று விரட்சங்களும் வச்சுருக்கோம் தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் ஆலமரம் தக்ஷணாமூர்த்திக்கு வலது கை பக்கம் அத்தி மரம் தட்சிணாமூர்த்திக்கு இடதுகை பக்கம் அங்கே அஸ்வத்த விரக்ஷம் ஆ நெக்ரோதோ தும்பரோஸ்வத்தஹா இங்கே வச்சுட்டு அதையும் பாவனையாக பூஜை பண்ணிட்டு தான் இருக்கும் அப்பப்போ அதுக்கு விசேஷமாக நடக்கிறது அப்போது இந்த அஸ்வத்க்கு அர்த்தம் பார்க்குறோம் இது அஸ்வத் பருஷோதராதித்வாதேவாரஸ் தகாராதேசா அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த சகாரத்துக்கு பதிலாக தகாரம் வந்து தான் அஸ்வத் அஸ்வஸ்தகான்னு சொல்லணுமா அஸ்வஸ்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஸ்வஸ்தகா வேறு அஸ்வஸ்தகா வேறு அஸ்வஸ்தகான்னு சொன்னால் அஸ்வஸ்தா அது வேறு அஸ்வஸ்தான்னா ஸ்வஸ்தம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் அதாவது ஆரோக்கியமாக இல்லைங்கிற அர்த்தம் அதாவது பாடியை மறந்து தன் இருக்கான்னா அதுக்கு வந்து ஸ்வஸ்தகான்னு பேர் உடம்பை மறந்து இருப்பதற்கு பெயர் ஸ்வஸ்தகா உடம்பை நினச்சிண்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் வலிக்கிறது அந்த பக்கம் தலை வலிக்கிறது கால் வலிக்கிறது முது வலிக்கிறதுன்னு சொன்னால் அஸ்வஸ்தகான்னு அர்த்தம் அதே வழியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு உற்சாகமாக காரியம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் ஸ்வஸ்தகான்னு அர்த்தம் இது ஒரு வழக்கம் அது ஸ்வஸ்தா அது வந்து சகாரம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோடய உச்சரிப்பு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் ஆனால் இங்கே வந்து அஸ்வஸ்தகான்னு இருக்கணுமா ஆனால் அஸ்வத்தகாங்கிறது அது ஏதோ இப்போ சாதுவ சக்காரத்துக்கு பதிலாக தக்காரம் வந்து விடுத்தங்கிற விஷயம் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இப்படி இருக்கார் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கார் கணக்கண அநியதாவா அப்படின்னு அர்த்தம் சோபி நஸ்தாத்தா நாளைக்கு கூட இருக்க மாட்டான்னு அர்த்தம் அது உடனே கோட் பண்ணுறார் ஓர் ஊர்வமோலோ வாக்கேஷோ சன்தன கட்டோபு ஊர்வமூலமாத்யுதேஷாவருண்டமும் இரையவன் அர்த்தம் மாருவதும் அவன மாறவனும் அவன ஆஹ் அதாவது என்ன சொல்கிறது மாறுகிற நகையில் மாறாத தங்கம் போலன்னு அர்த்தம் ஆ தங்கம்ங்கிறது நகையில் தங்கம் மாறுறதில்ல நகைகள் டிசைன் மாறிண்டே இருக்குது இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ விகாரங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்குது இன்றைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்கிறதில்ல ஸ்வஹா ந திஷ்டதி அஸ்வத் அதை தான் சொல்கிறாரு இங்கே இதை கீதையிலையும் பகவத்கீதையிலையும் பஞ்சாத்தியாயம் முதல் ஸ்லோகத்துலேயும் விளக்கி சொல்லியிருக்கார் அோபி நத் ஸ்தாத்தா அதே மாதிரி இந்த ஊர்த மூலோவாக்சாக யேசோஸ்வத்த சனாத்தனாங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக கட்டோபனிஷத்தில் விளக்கி சொல்லியிருக்கார் ஆதிசங்கரை இந்த விரக்ஷத்தை பீ அது அப்படியே விவேகச் சுடாமணிலையும் சொல்லுவார் எப்படி இருக்குது இந்த சம்சார விரக்ஷம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் ரிக்வேதத்தில் இருந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஊர்த மூலமாக வாட்சாக்கம் விரக்ஷோ வேத சம்பிரி சூரிய நமஸ்கார மந்திரத்துலையும் வருகிறது ருக்வேதத்திலையும் இருக்குது இது அடிக்கடி மேலே காரணம் மேலே இருக்கிறது காரியம் கீழே இருக்கிறது ஆனால் இது எப்படி சொல்கிறதுனா வேர் மேலே இருக்கிறது வேர் கிளைகள் கீழே இருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் வேர் என்று சொல்லப்படுகிற கடவுள் அனைத்தையும் கடந்தவராக இருக்கிறார் அவருடைய படைப்பு அவருக்கு கீழாக விளங்குகிறது அவருடைய அந்த அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறது அப்புறம் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிறது தாழ்ந்த நிலையாகவும் இருப்பவர் அவரே ஆஹா படைப்புக்கு அப்பாற்பட்டவரும் அவரே படைப்பும் அவரே மாறுகின்ற படைப்பும் அவரே மாறாத உணர்வு தத்துவமும் அவரே இப்படிலாம் சிந்திக்கிறது ஆஹா அஸ்வத்தா ஜனமகா சாதாரணமாகவே அஸ்வத்த நாராயண சுவாமினே நமகா கீதையிலையும் பகவான் சொல்கிறார் அஸ்வத்த சர்வ விரக்ஷாணாம் மரங்களுள் நான் அரச மரமாக இருக்கிறேன்கிறார் கீதையில் அஹ நெக்ரோதா உதும்பர அஸ்வத்தா அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் கட்டோபனிஷத் ஸ்மிருதி பிரமாணம் பகவத்கீதை இது ரெண்டையும் கோட் பண்ணுறார் அஹ ஷோபி நஸ்தாத்தா நாளைக்கு கூட இருக்க மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அஸ்வத்தா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டார் வேறு ரூபமாக இருக்கும் பிரபஞ்சம் இந்த மாறுகின்ற பிரபஞ்சத்தில் மாறாத தத்துவமாக அவர் இருக்கார் ஆனால் மாறுவதாகவும் அவர் தான் தாத்பரியம் இனி அடுத்தது சானூராந்திரன் சானூர் சானூரநாமம் அந்த அந்திரம் சானூரநாம மந்திரம் நசூதித்தவன் சாணூராந்திரூதனூரம் நசூதித்தவன் சாணூராசூதன முஷ்டிசுரச்சாணூரமவிசாரதாய நம அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணாஷ்டோத்திரத்தில் ஒருநாமம் அவ சாணூரன் அப்படிங்கிற ஒரு வீரன் அந்த அந்திரஜாத்தியில் அந்திரஜாத்தின்னு ஒரு ஜாதி ஒரு குரூப் அதில் இருந்த அந்த வீரன் அந்த வீரனை நிஷூதித்தவான் நிஷூதித்தவான்னா சம்ஹாரம் பண்ணிவிட்டார் அதனால் அவருக்கு பேர் சானூராந்திர நிசூதனஹா அப்படின்னு பகவானுக்கு ஒரு நிருநாமல் இனி அடுத்த ஸ்லோகம் சஹசிரஜிவா சப்தவாஹனஹ அமூர் சகசார்ச்சி சிவ சை சமூச்சி சகி அனன் அர்ச்சீஷி எர்ச்சி திவிசூரிய சகசிரியுதாஸீ சாத் தாத்மனர்ச்சி அர்ச்சி நெருப்பு அங்கங்க அப்படியே ஜாலஜ்வாலையாக வருது இல்லையா அதுக்கு பேர் சகசிர அர்ச்சி சகசிரம்னா கவுண்ட்லெஸ்ங்கிற சகசிராணி அனந்தான கணக்கிட முடியாதன்னு அர்த்தம் சஹசிரம்னா ஆயிரம்னு அர்த்தம் இல்லை அசங்கியார்த்தே சஹசிரசப்தகா கவுண்ட்லெஸ்னு அர்த்தம் எண்ண முடியாதுன்னு அர்த்தம் எண்ணற்ற அர்ச்சீம்ஷி அர்ச்சீம்ஷின்னா ஜோதி சுடர்கள் எஸ் எ சகா சகசிரார்ச்சிஹி விக்கிரக யாருக்கு யார் எண்ணற்ற சுடர்களை உடையவராக நெருப்பு பொறிகளை உடையவராக காணப்படுகின்றாரோ அவருக்கு சஹசிரார்ச்சிகின்னு பேர் பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசனத்தை சொல்கிறார் பதினோராத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சஞ்சயர் வர்ணிக்கிறார் அந்த பகவான் விஸ்வரூபம் எடுத்தவுடனே எப்படி இருந்ததுன்னா திவி சூரிய சகசிரஸ்ய யுகபது உத்திதா எதி எதிங்கிற போடணும் ஒருவேளை சூரியன் எண்ணற்ற சூரியன் ஒரே நேரத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது சாபாஹா சதிருஷி சாத் அப்படி இருந்தது அந்த அந்த பிரகாஷம் அப்படி இருந்தது பகவான் விஸ்வரூபம் கொடுக்குற போது தஸ்ய மகாத்மன பாசா சாபாஹா சதிருஷி சாத் வந்து கம்பேர் பண்ணணும் சொன்னால் ஒரே நேரத்தில் எண்ணற்ற சூரியன்கள்லாம் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பகவான் விஸ்வரூபம் கொடுக்குற போது இருந்த பிரகாஷம் அப்படின்னு சஞ்சயர் வர்ணிக்கிறர் திவிசூரியசிரவேப்பித்த பா சதீசா சார் மகாத்மன அப்படின்னு பகவத்கீதாவச்சனத்தை பிரமாணமாக காட்டார் அடுத்தது சப்தஜிவா அப்ப சந்தி சிஹ காலி கரலிச்ச மனோஜவாச்சுலோ சுதூமிரவர்ண ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி சேவி லேலாயமானா இது சப்தஜிஹ்வாஹா இது ஸ்ரு சஹசிராச்சி சப்தஜிஹ்வஹா இந்த சப்தஜிஹ்வஹாங்கிறது ஏழு நாக்குகளை உடையவர் எண்ணற்ற நெருப்பு பொறிகளை உடையவர் நர் இப்போ என்ன சொல்கிறார் ஏழு நாக்குகளை உடையவர் அக்னியில் வர்ற நாக் ஜுவாலை இருக்கே அதை ஏழு விதமாக பிரிச்சிருக்கு சாஸ்திரம் எவ்வளவு தூரம் அதை சிந்தனை பண்ணியிருப்பார்கள் பாருங்கள் அக்னியோட ஜுவாலையை விசாரம் பண்ணியிருக்கிறார்கள் சப்தரிஷய சப்த தாம பிரியாணி அப்படின்னு பூர்ணாகுதி பண்ணுற போது கேட்டிருப்பீர்கள் சப்தஹோத்ரா சப்த தாத்வா யஜந்தி சப்தயோ நேரா பிரணஸ்வா சப்தயோ நேரா பிரணஸ்வா கிருத்தாஹா என்று சொல்லித்தானே பூர்ணாகுதி பண்ணுறோம் சப்தஜிஹ்வஹாங்கிறதுக்கு முண்டகோபனிஷத் பிரமாணத்தை காட்டுறார் சப்தஜிஹ்வா ஏழு நாக்குகள் அசிய இந்த பரமேஸ்வரனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு சந்தி இருக்கின்றன என்று சப்தஜிஹ்வஹா அக்னியோட ஏழு நாக்கு ரூபமாக மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறார்னு அர்த்தம் அதோட பேரெல்லாம் இருக்குது காளி கராலி ச மனோஜவா சலோகிதாயாச்ச சுதூமிரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இது சப்தஜிஹ்வாஹா அக்னியில் அசைஞ்சு ஆடக்கூடிய ஏழு விதமான நெருப்பு நாக்குகள் ஒன்றுக்கு காளின்னு பேர் இதுக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் இருக்குது சப்த சரி இதோட அர்த்தம் தனியாக வியாக்கியானத்தில் கொடுக்கல நான் சொல்கிறேன் காளின்னா ரொம்ப உக்ரமானது கருப்பு போ இது இருக்கிறது கராலீச்ச மனோஜவாச்சாவது சுடுறது ரொம்ப வெப்பம் தரக்கூடிய ஒரு இது காளின்னு சொன்னால் கொஞ்சம் உக்ரமாக இருக்கிற நாக்கு சகப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவார் சுலோகித்தானா சகப்பு காளி கருப்பாக இருக்கிறது கராலின்னா ரொம்ப இது என்ன சொல்கிறது வெக்க அடிக்கிறது சொல்கிறோம் இல்லையா அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறது மனோஜவாச்சான மனசு மாதிரி வேகமாக மூவ் பண்ணுற நாக்கு ஆ கரிய நாக்கு வெப்பம் நிறைந்த நாக்கு அதாவது கொஞ்சம் கருப்புத்தன்மையோடு இருக்கிற நெருப்பு அப்புறம் வெப்பம் கலந்த இது மனோஜவாச்சான மனசை விட வேகமாக போகிற மனசை மனசு வேகமாக போகிற மாதிரி போகிறதாம் அந்த நாக்கு ரொம்ப அசையிறதுன்னு அர்த்தம் சுலோகித்தானா ரொம்ப சிகப்பாக இருக்கிற நாக்கு அந்த ஜுவாலை சிகப்பு ஜுவாலையைத்தான் நாக்குங்கிறோம் ஆக கருப்பு ஜுவாலை கருப்பு கலந்த ஜுவாலை வெப்பம் மிகுந்த ஜுவாலை மனதை போன்று வேகமாக இயங்கும் ஜுவாலை சிகப்பாக இருக்கும் ஜுவாலை புகை கலந்த ஜுவாலை சுதூமிற வருணம் ஸ்புலிங்கினி பொறி பொறியாக பறக்கிற ஜுவாலை விஸ்வருச்சி ஈச்சேவி விஸ்வருச்சி ஈச்சை தேவி ஸ்புலிங்கினு சொன்னால் நிறைய பொறிகள்லாம் பறக்கிறது விஸ்வருச்சி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் விஸ்வருச்சி சொன்னால் ரொம்ப வேகமாக பெருசாக மேலே போகிறது அதுக்குன்னு சொல்கிறது உண்டு தேவி இதெல்லாம் தான் அசைந்து ஆடுகிற ஏழு வகையான நாக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனங்கிற இத்ருதே ஆக இந்த இடத்துல விட பூர்த்தி பண்ணிக்கிறேன் அடுத்த வகுப்பில் இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாமங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்குறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வன் சகசிரமூரோருபாஹ்நே புருஷா சாஸ்வோட்டிணே நமவிந்தமீர்த்தாஜி ஜை